சத்குரு சுவாமிக்கு ஜை குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கடைசியாக பார்த்தது அந்த கோபிகைகள்டு சம் மத்தியத்தில் भगवान தத்திரை அந்தரதீயத்தை சொன்ன மாதிரி மறைஞ்சதுக்கப்புறம் அவர்கள் வந்து துடித்தார்கள் தேடுகிறார்கள் மரமே கண்டியா கண்டியா துளசி கண்டியான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து கண்ணனுடைய ஒரு ஞாபகத்தில் முழுக்க இருந்து அவர்கள் கண்ணனுடைய லீலைகளை அனுகரணம் பண்ணி அவருடைய பாதைகளை தேடின்னு போகிறபோது கண்ணனுடைய பாதை பாத லாஞ்சனை அதை அடையாளத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார்கள் அப்போ உடனே இன்னொருத்தர் இன்னொரு கோபியை பார்த்து கண்ணனோட இன்னொரு சின்ன ஒரு அடையாளம் தெரியுது பாதோம் ஒரு கோபிகளை கூட்டும் போயிருக்கான் பார்த்து அது வந்து சொல்லப்பட்டது அதையும் அந்த பெண்ணையும் தோளில் தூக்கின் போயிருக்கிற மாதிரி காண்பித்து கண்ணனுடைய பாதங்கள் பெரிய பாதங்கள் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் சொன்ன அந்த பாதைகள்லாம் அழுத்தப்பட்டிருக்கு மணல் எப்படி தெரியும் சரத்கால பௌர்ணமி முழுக்க இருக்கு அப்போ கடைசியில் என்ன பார்த்தது அந்த மகாத்மா பூ பறித்து கொடுக்குறதுக்காக அவளை வந்து இங்கே இறக்கி விட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணுறது அவளுக்காக அவன் வந்து பூ பறிச்சிருக்கான் அப்போது எழும்பி படிக்க முடியலை தூ மேலே இருக்குது உயரமாக அப்போ முழு பாதமும் பதியாம முள்ளாரக்கூடிய பாதங்கள் மட்டும் அழுத்தமா விழுந்திருக்கிற மாதிரி பார்த்தது அதை வந்து கண்டுபிடித்தார்கள் இப்படி அவர்கள் வந்து விஷயம் தெரிந்தவர்கள் தான் என்ன வெறும் ஆஹ் இலக்கை வழக்கை தெரியாத கோ கோபிகளாக அப்படி இதுக்கு அப்படி ஒரு வார்த்தைக்காக உபன்யாசத்து அவன் இப்போ பரமாத்மாவும் அப்படி தேடுறார்கள் நம்மளால் முடியுமோ அவர்கள் எப்படி அந்த அண்ணில் இருக்கார் பாருங்க ஒரு பரமாத்மா பிரம்ம ஜானத்தை அடைவதற்கு வேதத்துல மூன்று விதமா மூணு படிகள் சொல்றார்கள் பெரியவர்கள் ஞானிகள் காண்பிக்கிறார்கள் பகவத்கீதை அப்படி அடுத்தது உபனிஷத்துகள் அதுக்கடுத்தது பிரம்மசூத்திரம் இதெல்லாம் பார்த்து வேதாந்த சிரவணம் செய்து அதுக்கப்புறம் ஒரு குருகிட்ட உட்காந்து எல்லாத்தையும் அந்த வியாக்கியானம் பாஷியமெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வரத்துக்கு எவ்வளோ நாளாகும் அதுக்கு கண்பிக்கிறார்கள் அதுக்கு வந்து சந்யாசம் வாங்கிட்டு இருக்கிற போது அவர் வந்து மகா வாக்கியோபதேசம் பண்ணார்கள் மகா வாக்கியோபதேசம்னு சொல்லப்போகிறதையும் அது ஏற்கனவே பலதர சொல்கிறிருக்காங்க இந்த மாற்றி மாற்றி சொல்லிருக்காங்க அதை அப்படின்னா தத்துவங்களில் பிரம்மம் முன்னு தான் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை மனாபரா அது காண்பிக்கிற மாதிரி அது யார் நீன்னு சொல்லப்பட்ட உன்னுடைய உணர்வு தான் அந்த பரமாத்மா அப்படின்னு காமிக்கிறது அதுக்கு வேறு ஒப்போ உதாரணங்கள் காமிக்கிறார்கள் என்ன ஒரு ஓங்காரமான வில் எடுத்துக்கணும் ஓங்கா வில்லு எடுத்துக்கணும் அம்பை தொடுக்கணும் அதை வந்து லட்சத்தில் அடிக்கணும் இது இருக்கு இல்லையா இது ஓங்கார சப்தம் தான் வில்லு பிரணவம் அந்த உபாசனையால் தீட்டப்பட்ட ஜீவன் இருக்கு அடியிருக்கேன் வச்சுப்போம் அதை அம்பா தொடுக்கணும் தொடுத்து பிரம்மபாவ அந்த ஓங்காரம் வில்லு அதில் இந்த ஜீவனை பம்பா வச்சு பிரம்மபாவனை கொண்ட சித்தத்தால் வனத புத்தி சித்தம்லாம் அடங்கியிருக்கணும் அந்த பிரம்மபாவனையோடு இருக்கணும் அது எல்லாம் அந்த அகங்கார மம்காரெல்லாம் அடங்கியிருக்கணும் அபிமான அடங்கி அந்த சித்தத்தால் அந்த லட்சியம் என்ன அந்த அக்ஷரத்தினுடைய இப்போ தானே சொன்னோம் பிரணவம் அது அக்ஷர பிரம்மம் அந்த அக்ஷர பிரம்மத்தினுடைய லட்சியம் என்னது அதுதான் பிரம்மம் அதை நோக்கி பாய்ச்சி விட்டு அந்த ஜீவன் ஜீவனான அம்புதில் போய் ஊடுருவி நிற்கணும் என்னதான் புரியுதுதான் புரியுதுதான் இப்படியெல்லாம் சொல்லப்படுறது வேதாந்தங்களை பெரியவர்கள்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஆயிடுத்து அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள் வந்து கண்ணனை தவிர வேறு ஒரு தத்துவம் இல்லைங்கிற அளவில் இருந்து கொஞ்சம் அபிமானம் ஓட்டிட்டு இருக்கிற போது இவர்களுக்கு வந்து பகவானுடனே அவர்கள் அதுக்கும் சிஷை பண்ணுற சிக்ஷை பண்ணுறா போல மறைஞ்சுட்டான் அத்தை என்ன சொல்கிறார் கங்கா பக்கா கல்கி இது தானே கலியுகம் தானே கலியுகத்தில் நம்ம மாட்டின்னு போய கலியுகத்தை எப்படி அடையாறு ஒரே நம்மளை சுற்றி ஒரே கஷ்டந்தான் எல்லா விதமான அபச்சாரம் இருக்குது நமக்கு கர்மா எங்கே இருக்குன்னு தெரியல பக்தினா என்னென்ன பெல்லிங்கு தெரியல ஞானம் சூன்யமாக இருக்கும் அப்போ எது காமிச்சார் அவர் கங்கா கீதா ஜ காயத்ரி அப்பிச்ச துளசிகா சந்தனம் சலகிரமா பி பூஜா நாமவர்ணா அப்படின்னு காமிக்கிறார் நாம வர்ணா இது மகாவிஷ்ணு விஷ்ணு சகஸ்திரநாமம் அதுல கோபிகா சந்தனம் இருக்கு இந்த கோபிகைகளுடைய பாத கோபிகா சந்தனமா இருக்கு அதுதான் அணிகிறார் அப்போ கோபிகோபியோ நமஸ்தூன்னு அவர் சொல்வார் வந்தே நந்த ஸ்ரீநா பாதரேனும் அபிக்ணதா யாசாம்பரி கிரிதோத் கீதம் புனாதிபனத்திரையும் இந்த பாகவரத்தில் பின்னால் வரும் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் வரும் இப்போ நம்ம முப்பது அத்தியாயத்தில் இருக்கும் நாற்பத்தி ஏழில் உத்தவர் சொல்வார் அப்படி அவர்களுடைய பாத தூளி என அப்படிப்பட்ட கண்ணனத்தவர் வெறும் தெரியாதவர்கள் அதுக்கு தான் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கோபிகள் அவர்களுடைய பாத தூளி கோபிகா சந்தனமாக சொல்லப்பட்டது இந்த எட்டு வஸ்துக்கள் வந்து இந்த கலியில் வந்து உத்தாரணம் பண்ணும்னு சொல்றதுல அது ஒன்றும் அவருடைய பாது அதுதான் அதுதான் கோபிகா சந்திரமா இட்டுக்கிறார்கள் அதுதான் அப்படி பார்த்தது சரி முப்பத்தி நாலுலன்னு மேலே பார்ப்போம் அப்படி தேடுகிறார்கள் கேச பிரசாதனம் காமின்யா கேச பிரசாதனம் டுவத்ர கேச பிரசாதனம் டுவத் கேச காமி காூடைய காந்தம் உபவிஷமிகம் பத்தாவது பலவிய பூர்வம் கேசிர காூடைய காந்தம் உபவிஷமிகம் கேஷ் தொற்ற காூடைய காந்தம் உபவிஷமிகம் ரேமே தயமோபி அரும ஆத்மா அண்டித ரே தயச்சாத்மர ஆமோபிப்பாமீம் ீச்சராத்மே தயர ஆமோ அமீனம் ீச்சுராத்மயா சேருகோப்போேதான் याम या गोपी मनयते कृष्ण विहाया नहोवनें दर्शयता चाचारुचे गोप्यों विचेतसा गोपी मनयते कृष्ण विहाय त्रृोवने साचमेने मेने तत्मा वरिष्ठ सर्वोषिता हिवा गोपी कामयाना मासो भजते प्रिय साेतरात्मा वरिष्ठ சர்வோிதாபீ காமான்ன மாமசோ பஜத்தை பிரிய தோோ வனோம் திருவா கே சமிரீத் நாரகம் சரி நயமாக தோோ வனோம் திருவா கே சமிரீத் நாரகம் சரிம் நயமா இவமுக் பிரியமாக கந்த தரச்சந்திரே கிருஷ்ண சவூன்வத்தப்ப ஒன்பதாவது பூர்வார்தாவது அத்தியாயம் தேடுகிறார்கள் கோபிகைகள் அப்படி உயர்ந்த கோபிகைகள் அதுதான் விஷயம் அது கதம் நாள் சொன்னது கேச பிரசாதனம்யா காமினா காம் உ துவம் கேசிரசா காமி காூடைய காந்த உபவிஷமிகம் ரேமே தயத்மர ஆமாப்பா தசையை திரீம் சேமராத்மே தே தயத்மர ஆமாமோ அமீயன் தைன் தீண்டம் சேமராத்மும் தர்சயன் சாஹேருகோப்போ விச்சேத याम कृष्णो याँ गोपीमनयतो विहायान तोभ दर्शयता चेरगोप्यो कृष्णो गोपीमनयेष्णो विहायान तय भने सा मेनेतरात्मा वरिष्ठिता हिवा गोपी कामयाना मासो भजते प्रियं इत्वा சேத்தராத்மா வரிஷ்டம் சர்வோஷிதா இப்போ காமஹான மாமசோ பிய தட் வனோஷம் திருவா கேசமீத் நாரேகம் சலித்தம் நயே மன தனோஷம் திரு கிரீத் நாரேகம் சலிக்கும் நயமா எவ்வாத்திரி ஸ்கந்துட்டாமி ரச்சந்திரே கிருஷ்ண சுவதூன்வத்தப்ப கந்த ஆறுக்கியாமி தரச்சந்தரே கிருஷ்ண சவது அன்பத்தபியத முப்பத்தி ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் அப்படி சொல்கிறார் சுகபிரமிகள் அந்த இடத்துலையும் அத்திரத்து அந்த இடத்துலையும் அந்த காமியான காமினா ஆசையாக இருக்கக்கூடிய நாயானா இருக்கான் அந்த கிருஷ்ணனால் தன்னுடைய காமினியா தன்னுடைய பிரியமான நாயகிக்கு ஆசை நாய்க்கு தலைவாரி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கான் அதான் கேச பிரசாதனம் அந்த புஷ்பங்களை அந்த பெண்ணினுடைய தலையில் சூட்டியிருக்கிறான் போறதுக்கு கிருஷ்ணன் இந்த இடத்துல நிச்சயமாக உட்காரப்பட்டது அதுதான் இப்போது நடக்கிறதையும் அந்த ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் சிங்காரத்துக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பார்கள் நிதிவனத்தில் அந்த ராசலையில் நடக்கிறது பிருந்தாவனத்தில் அந்த நிதிவனத்தில் அந்த அறையில் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பிடுவார்கள் அதுக்கு வேண்டிய சிருங்காரத்துக்கு வேண்டிய வஸ்துக்கள் புஷ்பங்கள் அப்புறம் பால் அதுக்கப்புறம் அவருக்கு அவர்களுக்கு ஏதாவது போஜனத்துக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண பண்ணியிருப்பார்கள் அது வந்து சாப்பிட்டு அடையாளம் தெரியும் அப்படி கிருஷ்ணன் வந்து சிங்காரம் பண்ணி அப்படி தனக்குள்ளேயே சந்தோஷமடைந்து வரும் தான் ஆத்மா ராமஹா அதாவது தன்னுடைய சுரூப லட்சணத்திலேயே ரமித்திருக்கக்கூடியவர்கள் அவருக்குன்னு ரமிக்கதற்காக வேறு வெளியில் எந்த எந்த ஒரு வஸ்துமோ விஷயமோ எதுவுமே தேவையில்லை அப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஆத்மாரத்தா தன்குள்ளே சந்தோஷம் ஆத்மானந்தத்திலேயே ரமிக்கிறார்கள் இருக்கிறவர் தங்குள்ளேயே சந்தோஷம் அடைக்கிறோம் அப்படி இருந்தாலும் பெண்களுடைய அந்த சேஷ்டிகைகளுக்கு வசப்படாதவாக இருந்தாலும் வசப்படாதவராக இருந்தாலும் அவர் வசப்படுவாராக வரலாறு இருந்தாலும் பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அந்த ஆசைக்கு அடிமையாக போன புருஷர்களுடைய தன்மை அந்த ஒரு கீழ்பான தன்மையும் தைன்யம் அப்படியே ரொம்ப கீழ்த்தனமாக இருக்கக்கூடிய தன்மையும் தீகளுடைய துஷ்ட எண்ணத்தையும் காண்பிப்பதற்காக அப்படி வந்து ஒரு ஒரு நாடாக மாடியிருக்காங்க அப்படி கிரீடை செய்கிறேன் இப்படி ஒத்தருக்கொத்தர் கிருஷ்ணன் போன வழியில் அடையாளத்தை பார்த்து மற்றவர்களுக்கு காண்பித்து கொண்டும் அந்த பெண்கள் வந்து அப்படியே புத்தி த போய் திரிகிறார்கள் மற்ற பெண்களை கவனத்தில் விட்டு ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க அந்த கிருஷ்ணன் எந்த கோபியை தனியாக கூட போனாலும் ஒரு கோபி அதுதான் ராதேன் சொல்லப்பட்டது எழுத்துன்னு போனணும் அவளும் அப்போ ஆசைப்பட்டு விரும்பக்கூடிய மற்ற கோபிகளை விட்டு பிரியமான கிருஷ்ணன் என்ன மாத்திரம் கூண்டு போயிருக்கான் என் மேல அவனுக்கு பிரியம் ஜாஸ்தி என்னையை சேவிக்கணும் அதனால தன்னை வந்து அதாவது அந்த கோபியை நினைச்சு தன்னை விட மற்ற ஸ்திரீகளை விட தான் மிகவும் ஒசத்தியானவள் சர்வ வரிஷ்டம் வரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவா வரிஷ்டம் எல்லாரையும் விட ஒசத்தியானவள் அப்படின்னு நினைச்சாள் கொஞ்சம் அபிமானம் அப்போ அதனால் கொஞ்சம் கர்வம் துருத்தும் காட்டுக்கில் போகிறப்ப கிருஷ்ணன்ப்பா சொன்னால் என்னால் நடக்க முடியல ஒரு அடி கூட வைக்க முடியல காலை வலிக்கிறது உங் உங்களுக்கு எங்கே மனசு எங்கே போகிறதோ அங்கே நம்ம தூக்கின்னு போங்களே அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லப்பட்ட கிருஷ்ணா ரைட்டு என் தோல்மையில் ஏறிக்கோன்னு சொன்னான் தோ தன் பிரியமுள்ள அவள்கிட்ட அப்படி சொன்னான் தோல்மையில் ஏறிக்கணும் கண்ணனை நம்பவே கூடாது பட்டுன்னு விட்டுருவான் அதப்படி தோளில் ஏற எத்தனைக்கிற போது தோளில் ஏறிப்பதற்காக எத்தனைக்கிற போது பட்டுன்னு மறைஞ்சிட்டான் கிருஷ்ணன் அப்போ அப்போ அப்படிப்பட்ட அந்த அந்த ஸ்திரீயும் மிகவும் வருத்தமடைந்தாள் அது மற்றவர்களுக்காவது கொத்தருக்கு ஒத்தர் பேச்சு துணைக்கு கூட கிளையிருந்தாலும் தனியாக விட்டுட்டு பட்டுன்னு வரைஞ்சு போயிட்டான் தத்திரைவ அந்த வது அன்ப தப்பியதை அந்தர்ததே கிருஷ்ணா அப்படியே மறைந்து போய் விட்டான் அப்படி ஆயிடுச்சு மறுபடியும் பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் சுக பிரம்மிகள் என்ன சொல்கிறாருன்னா ஆசையா இருக்கக்கூடிய ஆசைப்பட்டவனான அந்த கண்ணன் தன்னுடைய ஒரு பிரியமான ஆஹ் காதலிக்கு தலைவாரி பின் ஓட்டிருக்கணும் சிங்காரம் பண்ணி விட்டுருக்கான் தான் பறித்த புஷ்பங்களாவ தலையில சூட்டுவதற்காக நிச்சயமா இங்க உட்காந்துருக்கான் காண்டு கொண்டு சிருங்காரம் பண்ணிட்டு தான் இப்போ நடக்கிறது பண்ணுற நித்தியம் அந்த நிதிவனத்தில் பிருந்தாவனத்தில் அந்த அங்கே இருக்கக்கூடிய பண்டாக்கள்லாம் எல்லாம் செட் பண்ணிட்டு போகிறார்கள் எல்லாத்தையும் அந்த சாயந்திரம் அதுக்கப்புறம் ராசலிலைக்கு வந்து அவர்கள் வந்து செய்யக்கூடிய சிருங்காரத்திற்கும் அவருடைய ராசிலைக்கும் உண்டானதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போகிறார்கள் அவருடைய அடையாளம் தெரியிறது மறுநாள் கார்த்தால் வந்து சுபோதயம் ஆகி அதுக்கப்புறம் திறந்து பார்க்குற போதும் அந்த வைத்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் கலைஞ்சிருக்க தெரியும் எந்த பிராணி இங்கே இருக்கிறதே இல்லை எந்த பிராணி இருக்கிறது ரூமை வந்து சாத்திரப்படுவான் அப்படியும் அந்த கிருஷ்ணன் ஆத்மாராமன் தனக்குள்ளேயே ஆத்ம ஆத் ஆனந்தத்தை அனுபவிக்கூடிய அப்படிப்பட்டவனுக்கு வந்து அந்த சுகம் ஆனந்தம் இன்பம் வழியிலேருந்து வர வேண்டியதில்லை தன்னுடைய தன்னுடைய சுரூப லட்சணத்திலேயே இருக்கக்கூடியணும் எல்லாருக்கும் தியானம் பண்ணுறாருன்னா என்ன தியானம் பண்ணுறாருன்னா இது ஒரு சின்ன விசாரம் அடிக்கடி நான் பண்ணுறது உண்டு இப்போ பரமேஸ்வரன் எப்பவுமே ஒரு தியானத்தில் தபஸில் இருக்கார் இவர் யோக நிதலையில் இருக்கார் சீமன் நாராயணன் சரி இவெல்லாம் எதாவது தியானம் பண்ணுறா அப்படின்னா பாகவரத்தில் கா தேவி பாகத்தில் காமிப்பார் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் தியானம் பண்ணார் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவும் தியானம் பண்ணாலும் அதெல்லாம் காமிப்பார் அவர்கள் தன்னுடைய சொரூப லட்சணத்தில் இருக்கார்கள் சொரூப தியானத்தில் இருக்கார்கள் அது அப்போ அதான் இருக்கு அதனால் அவர்களுக்கு வந்து சுகங்கிறது வர வேண்டிய அவசியம் ஆத்மாரா அவர்கள் அப்படி ஆசைக்கு ஒரு இதுக்கு பிரியத்தை வெளியிலேருந்து வரக்கூடிய பிரியத்துக்கு அடிமையாக அவர்கள்னா இப்படியும் ஒரு நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷருடையும் அந்த ஆசைப்பட்டவனுடைய காதல் கொண்டவனுடைய ஒரு தைன்யம் அதாவது ஒரு கீ கீழ்த்தரமான தன்மையையும் அந்த பிரியமான நாயகியினுடைய பிடிவாதத்தையும் காட்டுவதட்டா அவளோட தனியாக போய் இது ஒரு சின்ன நிலையிலே பண்ணுறாங்க விளையாட்டை பண்ணுறது இப்படி கண்ணன் போன வழிகளை ஒத்தருக்கு ஒத்தர் காண்பித்து கொண்டும் அவ தன்வயம் எழுந்தார்கள் முழுக்க அவர்கள் வந்து புத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசு மனசு வந்து அப்படியே சஞ்சலிக்கிறது கிருஷ்ணண்டியை போயிடுச்சு சித்தம் கிருஷ்ண மயமாயிடு அப்போ பைத்தியம் படித்தாப்புல திரிங்கிறார்கள் கண்ணை எங்கேயா எங்கே போனால் எங்கே போனா அப்படின்னு பார்த்துட்டு கால் அடியை பார்த்துட்டே போகிறாங்க அப்போ கிருஷ்ணனும் தந்தை கோ மற்ற மற்ற கோபியர்களை விட்டு எந்த கோபியை தனியாக கூன்னு போனாலும் அப்போ அவள் என்ன நினைச்சாள் தங்கட்டை வந்து மிகவும் பிரியம் வைத்து ஆசை வைத்த மற்ற கோபிகர்களை விட்டு தன்னை மாத்திரம் கிருஷ்ணன் மிகவும் அவர்களை விட அதிகமாக பிரியமாக விரும்புகிறான் ஆகவே மற்ற பெண்களை விட தானாக ஒசத்தி அப்படின்னு நினைச்சாள் வேறு என்னை தோண்டும் தப்பான ரொம்ப தப்பான்னு அதுதான் அதுவும் அவனுக்கு வந்து ஒத்து போகலை அதுவும் அதை கட் பண்ணணும்னு பார்த்தால் கண்ணன் அப்போ அந்த அபிமானமும் போகணும் அப்போ அந்த அபிமானத்தை கட் பண்ணதுக்காக காட்டுக்கு வேறு போக வேறு ஒரு பாகம் அந்த வேறு ஒரு போகக்கூடிய அந்த கோபிகா ஸ்திரீ கர்வத்தோடு கண்ணன்ட்ட காலை நடக்க முடியலையே நடக்க முடியலையே நீ எங்கே போனான்னு விரும்பல கொஞ்சம் தூக்கின்னு போங்களேன் அப்படின்ட்டுக்கார் நடக்க முடியலையே ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு அப்போ இப்படி சொன்ன உடனே கிருஷ்ணன் என் தோல்மையில் இருக்கையா அப்படின்ட்டார் தோல்மேல் ஏறி ரொம்ப ரொம்ப சா இதை விளையாட்டாக சாஃப்டாக அது ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாப்புல பண்ணுறான் தோல்மேலை ஏறிக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பிரியமான அந்த பிரிய பிரியகிட்ட சொன்னான் அப்போது அவள் தோல்மேலை ஏற முயற்சிக்கிற போது பட்டுன்னு வந்துட்டார் சட்டுன்னு வந்துட்டார் சட்டுன்னு காணாமல் போயிட்டார் அப்போது அந்த பெண்ணும் மிகவும் பரிதவிக்கிறாள் துக்கப்படுகிறாள் அவளுக்கு தனியாக போயிடுது யாருமே கூட இல்லை மற்றவர்களுக்காக கூட வந்து பேச்சு துணைக்கு இருந்தது அவளுக்கு இன்னும் கூட துணி இல்லை அப்போது பிரம்ம அனுபவிக்க அப்போ பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிற அந்த அபிமானம் துணி கூட இல்லாமல் அந்த அபிமானம் முழுக்க இல்லாமல் பண்ணிடும் அந்த அகங்காரம் அகம்னு சொல்ல காரம் அதுதான் அகங்காரமாக இருக்கு காரமாக இருக்குது தன் தானுங்கிற வந்து அபிமானம் மமா காரம் என்ன சேர்ந்ததுங்கிற அந்த அபிமானம் இந்த அகம் மமா அப்படின்னு சொல்ல விட கேகாத்வதி கேகாத்வதின்னு சொல்வார்கள் இதில் இந்த இடத்துல அந்த அபிமானம் அந்த அபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் போனால் தான் அது முழுக்க நசிச்சு போயிடாதான் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு காண்பிக்கிற ஆப்பில் கண்ணன் செய்த ஒரு ஜெயிலை இப்படி பண்ணார்கள் அப்போ அவள் வந்து தனியா பரிதவிக்கால் ராத்திரி வேலையில காட்டின மற்றவளுக்கா பேச்சு அவளுக்கு யாருமே இல்லாமல் கொடுத்து இப்படி இருக்கு அடுத்த நாற்பதாவது ஸ்லோகத்தின் மேல பார்ப்போம் ஆநாத ரமண பிரேஷ்டி குவாசி மகாபுஜ தாசியா தே சேே தர்ய சிம் ஆனரமண பிரே க்வாசி க்ராசி மகாபுஜ தாசியே கிருப்பணைய மே சேே தசே சிம் அோவோ மாதோ பிரிவிஷ மோிதீம் அன்விச்சந்தோ அன்விச்சோவோ மாகம் கோப்போ விதூரோ பிரிவிஷமோ சீம் தய கதிக்கணிய மானப்பாப் மாண மாதவாச்சிய யுத்தய கண்ணிய மானப்பாத்தம் மாதவாச்சோமிய விஸ்ம்தனம் சந்திரஜோனாவலக் தோனு நிறைய தோப்போஸ் யாவத்து விஜயத்தை தமய பிரவிஷ தம பிரவிஷமாலோ நிறத்தூஸ்யா தன்மனாபிச்சே தராத்மி துணித்து நாத்மாறா சமரு தன்மனால சமூரு புனா புலிநக்த காலிண்டிய கிருஷ்ணாவன ஸோதம் தான்காங்கித பூனா புலிநகத்த காலிந்தியிருஷ்ணாவனேதம் தமன்காங்கிதன்மனவிச்சேதராத்மி துணாயோ நாத்மாக்கா சமரு புனா புலினமாக காளிஞ்சா கிருஷ்ணபாவன சமபேத ஜகு கிருஷ்ணம் தடாகமன காங்கிதாஹாம் இன்னும் ஊராவர்த்தி அந்த சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கணும் இதனுடைய அர்த்தத்தை சொல்லணும் விளக்கம் சொல்லணும் அதுக்கு அடுத்தது கோபிகா கீதை மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்